வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒரு முத்து தாமஸ் இவரை பற்றிய சில குறிப்புகள் பட்டம் பெற்றவரா என்றால் இல்லை படித்தவரா என்றாலும் இல்லை பள்ளியில் சேர்ந்த மூன்று மாதத்திலேயே பள்ளியை விட்டு வெளியே வந்தவர் போதிய படிப்பு இல்லாதவர் குழந்தை தொழிலாளியாக ஆக்கப்பட்டவர் சிறு வயதில் ரயில் நிலையத்தில் பேப்பர் போடும் குழந்தை உழைப்பாளியாக மாற்றப்பட்டவர் இவரே புத்தகத்தை படித்து பல அறிவியல் செய்திகளை அறிந்து கொண்டார் இவர் சாதாரண மனிதர் அல்ல அறிவியல் உலகில் வரலாற்றில் மிக மிக அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இதுவரை இவ்வளவு கண்டுபிடிப்புகளை யாரும் கண்டுபிடித்தது கிடையாது இவரின் கண்டுபிடிப்பிற்கு இணையாகவோ அல்லது கிட்டக்கூட யாரும் கண்டுபிடிப்புகளால் நெருங்க முடியவில்லை ஒருவரின் வாழ்நாளில் இதுபோன்ற கண்டுபிடிப்பை யாரும் ஒருபோதும் நிகழ்த்த முடியாது அது மட்டுமா விடாமுயற்சிக்கு இவரை தவிர உலகில் வேறு யாரும் எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது தோல்வியைக் கண்டு மனம் தளராதவர் மின்சாரம் சேமிக்கும் பேட்டரியில் பத்தாயிரம் முறை ஆய்வு செய்து தோல்வி கண்டு பின்னர் அதில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் விடாமுயற்சியாக இதை தொடர்ந்து செய்து பார்த்தார் விடாமுயற்சிக்கு உதாரணமானவர் கண்டுபிடிப்புகளின் அரசர் அவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அமெரிக்காவில் மிலான் நகரில் பிறந்தவர் இவரை ஆழ்வா என அழைத்தனர் இவருடைய கண்டுபிடிப்புகளின் மூன்று கண்டுபிடிப்புகள் மிகவும் பிரபலமானது ஒளிப்பதிவு இசைப்பெட்டி மின்சுடர் விளக்கு மற்றும் திரைப்பட கேமரா எடிசன் ஒலி இசை உண்டாக்கினார் இதனால் இவரை கிராம போனின் என அழைத்தனர் முதன் மனித குரலை பதிவு செய்து ஒளிபரப்பியவர் இவர்தான் இதனால் இவர் உலகில் மிக பிரபலமானவர் எம் ஆண்டில் மின்விளக்கில் ஆய்வு மேற்கொண்டார் ஒளிரோ மின்விளக்கு இது வியக்கத்தக்க பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பாகும் இவர் இரண்டாயிரத்தி வகையான மூலப்பொருட்களை மின் விளக்கில் இழையாக பயன்படுத்தி பார்த்தார் இறுதியாக மங்கில் கரிக்கட்டை நூல் எழையால் எரிய விட்டார் செப்டம்பர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு அனைவரின் முன்னிலையில் நியூயார்க் நகரில் உள்ள கட்டிடத்தில் மின்விளக்கை எ மக்கள்ந்தனர் மின்சார விளக்குகளை வீடுகளில் உலகம் முழுவதும் பயன்படுத்தினர் திரைப்படம் எடுக்கும் கேமராவை உருவாக்கினார் இது ஒரு வினாடிக்கு இருபத்தி நான்கு முதல் நாற்பது படங்களை எடுத்தது இன்றைக்கு இருக்கும் மிகப்பெரிய திரைப்பட தொழிற்சாலையான ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் போன்றவைகள் எடிசனின் கண்டுபிடிப்புகளால் வளர்ந்தவையே இவருடைய வாழ்நாளில் இவர் ஒரு உலகில் மிக பிரபலமான மனிதராக இருந்தார் தொலைபேசியில் மாற்றம் தட்டச்சு பொரி, மைக்ரோபோன் மின்சார ரயில்வே பேட்டரி போன்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் எடிசனை மிக முக்கியமானவராக நாடு கருதியது இவர் ஜார்ஜ் வாஷிங்டன் மற்றும் ஆப்ராஹாம் லிங்கன் ஆகியோருக்கு இணையாக போற்றப்பட்டார் இவருக்கு பல பாராட்டுகளும் பல பரிசுகளும் கிடைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனது எண்பத்தி வயதில் காலமானார் இவருக்கு இரண்டு நிமிடம் மின்சாரம் நிறுத்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இவரை புகழ வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்